புகழு சொந்த பறிப்பாளிப்பவன் ஏ ஒருவனை போற்றுகிறேன் மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து சீருலையிலும் வெற்றி பெற்று அலாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனது வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரிலும் இனிய ஹசரத் முகமது சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூல்ல்லாவுடைய சுனத்தான வாழ்க்கை நேரிகளை பேணிதலுடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சொல்லாத்தும் சலாமும் சொல்வானா அல்லாஹைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்கள் இரநே தரத்திலே மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் வெற்றி தோல்வி அனைத்தையும் அல்ல ஏவல் விளக்கல்லே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கையை விடுக்கின்றான் கட்டளையை தனது வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் தன்யத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் அல்லாஹ் விளக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடந்து நாள மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் இழக்கும் பிற உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய சுபதேசம் செய்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் எழக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் தன்னுடைய விருப்ப பிரகாரம் இல்லாமல் அல்லாவுடைய விருப்பம் படி அமைத்துக் கொள்வது தான் உண்மையான புத்திசாலியின் அடையாளம் சிலர்கள் துனியாவில் பல ரீதியிலும் புத்திசாலிகள் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள் அவருடைய நடைமுறைகள் அல்லாவுக்கு ஒப்பானது இல்லை ரசோலாவுடைய வாழ்க்கைக்கு இசைந்ததாகவும் இல்லை இவர்கள் எப்படி புத்திசாலிகளாக முடியும் என்று நான் பல ரீதியிலும் உயர்ந்து திகழ்கிறேன் எனக்கு எங்கு சென்றாலும் வரவேற்பு இருக்கிறது என்னுடைய பேச்சை கேட்பதற்கு பலரும் தயாராக இருக்கிறார்கள் என்னிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை போன்ற ஒரு திறந்தவன் உயர்ந்தவன் புத்திசாலி எதனையும் சமாளிப்பவன் யாரும் இல்ல என்று நினைக்கின்றார் என்றாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கிறது அவர் அதனை அடைத்துக் கொள்வதற்கு இன்னும் சிந்திக்கவும் இல்லை அந்த ஓட்டை தான் தெரியவான சகோதரர்களே அல்லாஹ் சுபஹாலின் மீது நம்பிக்கை இருந்தால் தொழுகை பூர்ணத்துவம் செய்யறது தொழுகைக்கு முதலிடம் கொடுப்பது அந்த நேரம் வேற எந்த விஷயங்கள் முன் வந்தாலும் கூட என்ற ரூக்காக நான் தயாராக இருக்கின்றேன் விரைந்து செல்வது பெண்கள் அவர்களுடைய வீட்டிலே நேரத்துக்கு முன்னதாகவே தயாராக இருக்க வேண்டும் அசான் சொல்வதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு பெண்மணிக்கும் இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அசான் சொல்லப்படும் நான் தயாராகி முசல்லாவுல அமர்ந்து பள்ளியில் இருந்து ஒழிக்கும் கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வராத வரைக்கும் அவள் ஒரு மனித பிறவியாக அல்லா இடத்தில் காட்சி அளிக்க மாட்டால் ஒரு மிருகமாக தான் காட்சி அளிப்பார் ஏன் புத்தி இழந்தவர்கள் எல்லாமே மிருகங்கள் தான் தொழுகை யாருக்கு இலகுவானது யாருக்கு பாரமற்றது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அது மாபெரும் வலை பிறட்டுவதை போல பாரமானதாக இருக்கும் காஷியின்கள் அல்லாவை பயந்தவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் நான் ரப்பை சந்திப்பேன் அவனின் பக்கம் நான் மீண்டு போகவிருக்கிறது இவர்களுக்கு தான் அது இலங்குவாக இருக்கும் என்றாலும் நம்முடைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ரப்படையால் தான் ஓய்ந்து முடிந்து விட்டது இப்பொழுது செல்லலாம் இப்பொழுது செல்லலாம் காலதாமதம் வந்து பார்த்தால் முடிந்துவிட்டது இமாம் ஜபாத் இந்த தொழுகைக்கும் வயிறு தான் இந்த தொழுகைக்கும் நரகம்தான் இவைகள் முதல் உரிமை நாம் யாருமே புத்திசாலிகளாக ஆக முடியாது என்றதை இன்னும் நானும் நீங்கள் விளங்கல வெறுமனே தொழுதால் சரி இருந்த இடத்திலேயே ரெண்டு ரக்காத்தை அடித்து விட்டால் சரி நான்கு ரக்காத்தை முடித்துவிட்டு மீண்டும் கஷியர்ல உட்கார்ந்தா சரி இல்ல வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை சமாளிப்பதற்கு அவர்களை கவனிப்பதற்கு வீட்டில் ஒரு அறைக்குள்ள நான்கு ஐந்து நிமிடத்தில் தொழுகை முடித்து விட்டு வந்து சந்தோஷப்படுத்துகின்றான் விருந்தினர்களை என்றாலும் அல்ல உன்னோட கோவப்படுகிறான் விருந்தினர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்க வேண்டும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உனது வாழ்க்கையில் படிப்பினை இருக்க வேண்டும் குடும்பத்தோட நரகம் செல்வதற்கு ஒரு வழியை சொல்லி தரவா அது தான் தொழுகையை வீணாக்குவது குடும்பம் சகிதமாக அவன் நரகத்தில் இருப்பான் வெறுமனே தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல்ல சொல்லு என்று எங்கேயுமே அல்லாஹ் சொல்லல்ல அதரத்தூளு சொல்லிருக்கின்றார்கள் மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது இரவையில் நீங்கள் தொழுது விடுங்கள் எல்லோரும் மறதியில் இருக்கும் நேரம் அந்த நேரம் நீங்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மறதியில் இருந்து நீங்கியவர்களாக அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் சஜிதாக்கள் நீண்ட நீண்ட நேரம் கழிப்பதற்கு மறந்து விடாதீர்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய அருமை தோழர்கள் நல்ல சிறந்த காலத்தில் உள்ளவர்கள் இவர்களுடைய இரவு எப்படி கழியும் சுஜூதிலையும் தான் கழியும் அவர்களுடைய பாதங்கள் நீண்ட நீண்ட வருத்தம் ஏற்படும் போது ஒரு காலுக்கு வாரத்தை கொடுத்து அடுத்த காலை இலகுபடுத்திக் கொள்வார்கள் இது தான் அவர்கள் எடுக்கக்கூடிய ராக ஆனால் இரவெல்லாம் செத்த பிணத்தை போல தூங்கி எழும்புகின்றாயே அல்ல அவனுக்கு தூக்கத்தை தருகின்றான் நரக நிரப்புல தூங்க வைக்க போகின்றான் தூக்கமாக இருக்க மாட்டாது நம்பி தொழுகை நிலைநாட்டு நிலைநாட்டுவது என்றால் என்ன உங்களுடைய அப்படி என்றா சிலர்கள் இடத்துல கேட்கப்பட்ட நிலைநாட்டுவர்களாக இருக்கல்ல சசீர் விளக்கம் சொல்லுது தொழுகை நிலைநாட்டுவதற்கு நேரம் காலத்தை ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அசான் சொல்வதற்கு முன்னாலேயே பள்ளிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அசானை முதல் சஃ போட வேண்டும் முதல் நிற்பவர்களை கூர்ந்து கவனித்துவிட்டு செல்வார்கள் இந்த முதல் சஃபில் சொல்லக்கூடிய மனிதன் மரணிக்கும் சமயத்தில் ஹசரத் மலக்குள் மவுத் உயிரெடுக்க வருவார் எனக்கு பரிச்சயமான முகமாக இருக்கிறது யார் இவர்வான் இவர் தான் முதல் சஃதவர் ரப்படுத்திய புறத்திலிருந்து கட்டளை வரும் இலகுவாக இவருடைய உயிரை கைப்பற்றுங்கள் நிலைப்பாட்டு என்னவாகும் அச்சம் இருக்குதா கொஞ்சமேனும் என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டியிருக்கின்றதே என்ற பயம் இருக்கின்றதா வலு இஸ்ராயலுக்கும் கூட அல்லாஹ் நன்றி செலுத்தும் பொருட்டாக நீங்க என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி விடுங்க நான் உங்களோடு நிறைவேற்றுகின்றேன் தொழுகை நிலைநாட்டுங்க அதில் மோசடி செய்யாதீங்க அன்றும் முன்னேறுவதற்கு அதே கட்டள இன்றும் முன்னேறுவதற்கு அதே கட்டள அடா என்ற முன்னேற்றம் இருக்குது என்னுடைய படிப்பில எத்தனை வாலிபர்கள் நேரங்கள பஸ்லையும் ட்ரெயின்லையும் கழித்து வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நான் நுகர்த்தொழியை தொழ வேண்டுமே என்னுடைய காசு அசனுக்கு பின்னால முடியுமே என்ற நுகர்த்தொழிலுக்கு நான் என்ன பதில் அல்லாவிடத்தில் சொல்லுவேன் சிந்திக்கும் வாலிபர்கள் இருக்கின்றார்களா ஏன் இல்லாமல் போனார்கள் ஆரம்பிருந்தே அதற்குரிய படிப்பினையை அதற்குரிய முன்மாதிரியை பெற்றோர்கள் ஆகிய நாங்கள் கொடுக்கவில்லை இதனால் தொழுகை கலா செய்வது எனக்கு இலகுவானது என்னுடைய கிளாஸை தப்பவிடுவது எனக்கு பாரமானது என்ற கடைக்கு பல மைல்களை கடந்து பல சிரமங்களோட நான் அதிதாளே போறது எனக்கு இலகுவானது என்றாலும்பகை தொழுதி விட்டு நான் அவனுடைய நன்மாராயத்துடன் போவது எனக்கு கஷ்டமா இருக்குது பள்ளிகள் பெரும் மாளிகைகளை போன்று கட்ட போடப்பட்டிருக்கு அதுல நேர்வழி கிடையாது நேர்வழி அங்கிருந்தது வெளியாகும் தொழுகை ஆகியும் பொழுதுதான் வெளியாகும் மக்களுக்கு இடைமடை எழுத்து வடிவத்தில் மட்டும் தான் இருக்கும் இன்றைக்கு காலங்கள் நேரங்கள் எதையெல்லாம் படிப்பதற்கு செலவழித்தோம் கொரானை நான் படிப்பதற்கு செலவழிக்கவில்லையே படிக்கிறதுக்கு செலவழிக்கக்கூடிய இடமும் காலங்கள் நேரங்களை மழி கேட்கல மார்க்கும் என்ற போர்வையில் செலவழிக்கும் சமுதாயங்கள் தான் உருவாக இருக்கின்றார்கள் எழுந்த நேரத்தில் தொழுதி விடலாம் என்பது ஹதீஸ் தான் எழுந்த நேரத்தில் தூக்கம் விட்டு உடனே நீ சூரியன் உதயமாக உரைக்கும் என்னை தூங்க வைத்தாயே ரசூலுல்லா உணர்ந்தார்கள் யுத்தத்தின் பொழுது யல்லா எங்களை தூங்க வைத்தாயே சைத்தானுடைய ஊசாட்டம் இருக்கின்றது இந்த இடத்தில் விழால் எல்லோரையும் வெளிக்கிளம்புங்க இந்த இடத்துல இருந்து போய்விடுவோம் வேற இடத்தில் போய் தொழுவோம் இங்கே என்றார் ஆனா வீட்டில் ஒரு நாலு மிளக்கு அசானின் பொழுது மசிதுக்கு வர கிடைக்கதில்ல என்று தூக்கம் இணைத்துக் கொண்டே இருக்குது அல்லது நான் விழித்தேன் அந்த நேரம் தயாராகல்ல மீண்டும் கண்ணை மூடினேன் அது உதயமாகும் வரைக்கும் மூடழைத்து விட்டது கவலைப்படுகிறோமா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இவ்வாறாக தூக்கம் போய்விட்டது எழுந்துகின்றோம் உதயமாகிவிட்டது உடனே சொல்லுதல் கலாவில் தான் ஆனாலும் இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு கலா என்ற ஒன்று இல்லை என்று விளங்கக்கூடிய சமுதாயம் தான் இன்று உருவாக இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு உதிரின் காரணமாக தங்கடின் காரணம் தங்கடத்தின் காரணமாக ஒரு மனிதனுக்கு தொழுகை தப்பிவிட்டால் அந்த தொழுகையை மீண்டும் அவன் சொல்ல வேண்டும் அதனை கலா செய்ய வேண்டும் இந்த கூட கிடையாது நான் எழுந்தேன் பகல் பனிரெண்டு மணிக்கு நேரத்தில் தான் அதனால் எனக்கு கலா கிடையாது நீ எடையில முழிப்பு வராமே தூங்கி இருந்தால் கலா இல்ல தான் முழிப்பு வந்துவிட்டு தூங்கிறதன் பின்னாலும் பிறகு கலா செய்து போட்டு நேரத்தை கழித்து விட்டு எனக்கு கலா இல்லை மன்னிப்பு இருக்கின்றது என்ற அறிவு தான் இன்றைக்கு இருக்குது எல்லா ரீதியிலும் சகோதரர்களை வெளி நீனங்கள் தட்டிக் கொண்டிருக்கிறது அமைத்துக் கொண்டேனாம் எனக்கு அவன் நடந்து வர சொல்கின்றான் என்ற ரசோல்லாவின் மூலமாக காட்டி தந்த வழி அதுதானே ஆரம்ப நபிமார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மாபெரும் நன்மைகளையும் சோதனைகளையும் வழங்கினான் அவர்கள் அந்த நம்மால் முடியுமா என்று வார்த்தைகள் இன்று பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் நபிமார்களுக்கு ஏவி இதைத்தான் மனிதர்களுக்கும் ஏவிருக்கின்றான் நபிமார்கள் எதை செய்வார்களோ அதனை மனிதர்களுக்கு செய்வது மிகவும் இலகுவானது அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள் அவர்களுக்கு ரப்புடே பாதுகாப்பு என்றால் மழக்கை விட அந்தஸ்து போய்விடுவோம் என்கிறதை ஏன் மறந்துவிட்டோம் அந்த நபிபார்களை அல்லா சுகுவான் இஸ்மாயில் ஒது குர் இதர் இப்ராஹிம் ஒத்குர் இல்யாஸ் என்ற ஒவ்வொரு நபியை பற்றியும் நீங்கள் இப்ராஹிம் அலிம் அவர்களை பற்றிய ஞாபகத்தை செய்யுங்கள் மக்களுக்கும் இஸ்மாயில் இவர்களை ஞாபகம் செய்யுங்கள் ஞாபகப்படுத்துங்க அவர் உண்மையானவராக இருந்தார் வாக்குறுதியை நிறைவேற்றுபவராக இருந்தார் நானும் நீங்களும் ரபுதான் எங்களை பராமரிப்பவன் அல்லா நீ என்று வாக்குறுதி அளித்து வந்தோமே அதனை இங்கே வந்ததன் பின்னாலும் ஞாபகப்படுத்தே ஒரு நேரத்துக்கு ஐந்து தடவன் நீங்களும் எடுத்து உனக்கு முன்னால் மண்டிடுகின்றது நீ என்னை பராமரிப்பவன் நான் அந்த வாக்குறுதியில் உண்மையானுமா எத்தனையோ விடயங்கள் செய்து முடித்திருப்போம் என்றாலும் தொழுகையை வீணடிப்பவனுக்கு கூலி கிடைக்க மாட்டாது இரர்கள் சொல்வார்கள் நாங்கள் கொடை வல்லர்கள் எத்தனை குமர் காரியங்களை செய்து வைத்திருக்கிறோம் இவைிடப்பட மாட்ட தொழுகை வீணாக்க கூடியவராக இருந்தான் அது ஒரு நேரம் தொழுகை வீணா போனாலும் சரித்தான் இதனால் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்மாயில் அவர் சாதிக்கல் வாதி அவர் நபியாகவும் இருந்தார் இருந்தால் மேலும் குடும்பத்துக்கு தொழுகை பற்றி ஏவிக்கொண்டே இருந்தார் நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகை கொண்டே உங்க உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகையில எல்லாருக்கும் பொறுமையாக முடியாது தொழை சீரான முறையிலே நேரங்களை ஞாபகம் வைத்து அதனை நல்லோர்களுக்கு தான் செய்ய முடியுமே தவிர மனோ மூழ்கியவர்களுக்கு யார் தொழிலுடைய நேரங்களை ஞாபகம் வைத்து அதற்கு நிறைவு கொடுப்பார்களோ இப்ராஹிம் அலேஹி அவர்களுக்கு செய்யப்படும் என்றார்கள் இப்ராஹிம் அலேஸ் கிடைத்த பறக்கச் சென்ற நபி முஹமது நீங்களா இருந்தாலும் கூட ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய வழியில வர இல்லா நாங்கள் உங்களையும் செய்ய மாட்டோம் உங்களையும் சட்டிவிடுவோம் அந்த ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாத்துக்கு செய்த பறுக்கத்தான் உங்களுக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலிஹ் சலாத்துக்கு மிகைத்தொண்டு மஹா அலிசலாம் அவர்களே உங்களுக்கும் கிடையாது அதனால மனிதர்களே அந்த முகமது அவர்களுக்கும் இப்ராஹிம் அலஹி அவர்களுக்கும் கிடைத்த வேண்டுமா கடைபிடிங்கள் நீங்கள் அந்த உணர்லையா மறதியில தானே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அல்லா இப்ராஹிம் நீ அவர்களுக்கு வரக்கட் செய்வாயாக முகமது அவர்களுக்கு செய்வாயாக முகமது நாங்கள் தொழுகையிலோம் அல்லா இடத்துல யாருக்கு போல வரக்கட் செய்யணும் யாருக்கு போல இப்ராஹிம் அலித்துக்கு போல இப்ராஹிம் அலிவலாத்துக்கு கிடைத்த வரக்கத் என்ன அல்லாஹ் அவர்களுடைய பாதங்கள் என்றாலும் அவர்கள் துனியா ஓட தன்னுடைய உள்ளத்தை பறிக்கொடுக்கல்ல ஆக்கிக் கொண்டான் பறுக்கத்தை இருக்க முடியும் எல்லா நிலவைகளிலும் அல்லாவை நினைத்தால் போதும் ஹசரத் இப்ராஹிம் அலஹி அவர்கள் தன்னையே மறந்து விடுவார்கள் இன்று துனியாவை நினைச்சா போதும் எங்களுக்கு அல்லாவும் மறக்கிறதுக்கு இப்ராஹிம் அலைவாருக்கு அல்லா செஞ்ச மறக்கத்தான் அவர்களை அபுல் அன்பியாவாக அவர்களுடைய பிச்சளத்தில் தான் அதிகமான நபிமார்கள் வந்தார்கள் ஆனா இன்றைக்கு எங்களுடைய பிச்சத்துல கொரானை சுமந்த ஒரு ஹாஃபிடை உருவாக்குறது திரமமாக இருக்கு அதனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் இப்ராஹிம் அலைக்கத்தான் யாருடைய வாழ்க்கையில் கற்றவருடைய வாழ்க்கையிலையா இல்ல பெரிய செயல் வைத்து நான் செல்வம் பெறு என்று பறைசாற்றுவருடைய வாழ்க்கையில அதிகார பதவிகளை ஏற்று நான் பெரும் ஜனத்திரல்களுடைய உள்ளத்துல வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் சாலிகானவர்களாக அமைவதில் தான் இருக்கிறது இதுதான் வரக்கத்துடைய அடையாளம் சகோதரர்களே இன்று என்னுடைய மகன பள்ளிக்கு அழைப்பது மாட்டினுடைய கழுத்தை கைற்ற போட்டு கொர்பானுக்கு எடுத்து செல்லும் பொழுது இருக்கிறதை விட சிறந்த இதுதானா பரக்கத் வாழ்க்கையில் வாப்பா கதவை திறந்துவிட்டு வருகின்றார் பிள்ளையை ஆயிரம் தடவை எழுப்பினாலும் அங்கே உமாவும் எழுப்பாற்றார் வாப்பா இறுதியில் வந்து விட்டான் மகன் வரல இது பரக்கத் தத்தமது வேலைகளில் ஈடுபடும் பொழுது பெற்றோர்களை ஏமாற்றிவிட்டு தொழுகையை வீணாக்கிறார்களே பிள்ளைகள் இவைகளா பரக்கத் இன்டர்நட்லையும் சட்டிங்ளையும் காலங்கள் நேரங்கள கழித்து வீணாக்கி கொண்டிருக்கின்றான் பொறவு அதே இடத்துல இரண்டு தொழுகின்றான் தொழுகின்றார்கள் உம்மாவாப்பாவை திருப்திப்படுத்த இதுதானா எனவே யார் தொழில பேருதல் இருக்க மாட்டாதோ அவன் ஜக்காத் கொடுக்கிறதிலே பேருதல் உள்ளவனா இருக்க மாட்டான் யார் பேருதல்வன இருப்பானோ அவன் அந்நிய பெண்களுடைய விஷயத்துல பத்து விதமாக நடக்க மாட்டான் யார் கொள்கையில பேருதல் இல்லையோ அவன் அமான ஆயத் அல்லாஹ் ஜண்டசு அடனு தன்னுடைய கையாள படைத்தான் மரங்களை நட்டிறான் தக்கல்ல மரங்களை பேசுங்க உள்ளம் உடையவர்களுக்கு வெற்றி அவர்கள் தான் ஜெயசீலர்கள் இன்று தொழுதாலும் கூட உள்ளம் சருத்தாக்கப்பட்டிருக்குது உள்ளிருக்குதே தொழுகில தம்பீர் கட்டினதுடனே எல்லா விதமான சிந்தனைகளும் அலைபோது ஆரம்பிக்கிறது வேறு திசையிலே பறக்க அல்லா இவனை உற்று நோக்குகிறான் மகனே யாரை நீ திரும்பி பார்க்கின்றாய் யாரும் பக்கம் உன்னுடைய சிந்தனை என்னை விடவும் ஒரு சிறந்தவனின் பக்கமா அவனுடைய உள்ளம் திரும்பல்ல மீண்டும் அந்த செயல்பட்டுது மகளை யாரை உற்று நோக்கிறாய் என்னை விட சிறந்த ஒருவனையா இரண்டாவது தடவையும் உள்ளம் திரும்பல்ல மூன்றாவது அதே நிலைப்பாடு அடித்து விடுகின்ற சகோதரர்களே தொழுகை இல்லாதவனுடைய அண்டை வீட்டில வசிக்கிறதும் தொழுகை இல்லாதவன் பார்வை நம்முடைய தொகை இல்லாத மனைவியோட குடும்ப வாழ்க்கை நடக்கிறது நடக்கிறது கணவனோட குடும்ப வாழ்க்கை நடத்துவது அவன் காப்பிர் அந்த கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் முசிபத் அவர்களும் தொழுகை இல்லாதவர்களா இருந்தால் அவர்கள் காபில் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் பிரித்து காட்டுவது இது குஃப்ரக்கும் மத்தியில பிரித்து காட்டுறது தொழுகை தானே இதெல்லாம் தெரிந்த பாடம் என்றாலும் செயல்படுத்த முடியாதீனும் தொழுகையில் உள்ள மோற்றி பெற்றுவிட்டார்கள் அதினகும் அணில் உண்மையான தொழுகையாளிகள் ஒரு நாளும் உண்மையான அந்நிய பெண்ணை ஏறடித்து பார்க்க மாட்டாங்க உண்மையா சொல்லக்கூடியவன் வியாபாரத்துல போய் சொல்ல மாட்டான் உண்மையா சொல்லக்கூடியவன் மாற்றான் மனைவி தன்னுடைய இச்சைக்கு தருணம் பார்க்க மாட்டான் உலகத்துல பயங்கரமான நிகழ்வுகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனா அண்டை வீட்டானே மிருகத்தை போல அமைந்து விட்டான் தன்னுடைய மனைவிய வீட்டுக்குள்ள அடைத்து தனிமையாக வைத்து விட்டு போக முடியாத அண்டை வீட்டான் கயவனாக இருக்கக்கூடிய காலம் சொன்னார்கள் நடத்துவதற்கு தருணம் பார்ப்பது அந்த செயலை செய்து விடுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது அண்டை வீட்டான் போயிருக்கிறான் தொலைவிலேயே வெளிநாட்டிலேயே இவன் இங்கே சந்தர்ப்பம் அவளுடைய குளிரை அடைப்பதற்கு இவர் குளிர்காய்வதற்கு சகோதரர்களே இவைகள் எல்லாம் என்று அல்லா சொல்றான் உண்மையான தொழுகையாளி வானில் அவன் கிட்ட தான் ஈமான் இருக்குது அவன்கிட்ட தான் இறை அச்சம் இருக்குது அவன் லகுவான வீணான விடயங்களில் ஈடுபட அதனை எப்பவும் புறக்கணித்துக் கொண்டே இருப்பான் அறமான விடயங்களை காணும் பொழுதும் அதனை தடுக்காமல் இருக்க மாட்டான் வீட்டுக்குள்ளே தடுப்பதற்கு எனக்கு தைரியம் இல்ல நான் வெளியிலே தடுக்கப் போகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தான் என்ன வெறுமறை நான் என்னுடைய நசுக்கும் சைத்தானுக்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தவிர உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நாள மறுமையில அல்ல அவருடைய பொருத்தம் ல்லா சொல்றான் அங்க உண்மையானங்கள்ம ஒரு பேண்பான் இது தலையங்காக இருக்கின்றான் அதனை தொடவில்லை மாற்றமாக அல்ல உள்ளவன் தான் மறைவிடத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வான் தர்ணம் பார்க்க மாட்டான் கண்ட இடத்திலாம் தன்னுடைய இச்சை தீர்த்துக் சந்தர்ப்பம் பார்க்க வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது பெண்ணை அணுகுவதற்கு அதற்காக வேண்டி பொய் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டான் இல்ல பூச்சி போல வந்து நல்லவனா நடிக்கவும் வாட்டான். யார் யார் தொழில உண்மையான உள்ளம் உடையவன் மேலும் இன்றைக்கு ஹாஜியாருக்கு கடன் கொடுத்தேன் ஹாஜியார் பொல்லையை போட்டுட்டாரு ஹாஜியார் தமானித்த நம்பிடேன் துரோகம் செஞ்சிட்டாரு ஏன் அவன்ல முதல்ல தொழில பேருந்தில் இருக்குதா என்று நீன் தொழிலை கலா செய்யாதவனா இருக்கின்றன என்று கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு முன்னால பரிசீலனை செய்திருக்க வேண்டுமே சிலர்கள் தொழுவார்கள் என்றாலும் மோசடி செய்வார்கள் அது உள்ளம் இல்லாத தொழுகையாளிகள் சிலரிடத்துல மனிதர் என்ற ரீதியில ஓரிரு சம்பவங்கள் நடக்கலாம் என்றாலும் தொழிலாளியாக இருந்த அவர் உண்மையில அதனை தொடர்ந்து செய்ய மாட்டார் சகோதரர்களே பிரபு சுபகாலம் செய்துவிட்டு விதை விதைத்துவிட்டு சொர்க்கத்தையும் ஈமானுடைய இன்பத்தையும் அமால்களுடைய ருசியையும் உணர்வதற்கு நாம் முயற்சி செய்வது காணல்ல நீர் தேடுவதை போல் இல்லையா வெறுமனே ஒரு பிரயோஜனம் முயற்சி இல்லையா எனவே உண்மையான செய்து முடிப்பார்கள் அதுக்கு எந்த விதமான துஷ்பிரயோகங்களும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் தான் மாபெரும் அனந்தரத்துக்கு சொந்தக்காரர்கள் தொழிலை சீராகிவிட்டால் விதமான பெரும் பெரும் கடமைகள் இலகுவானதல்ல ஆவும் உயர்ந்த சொர்க்கம் கொடுப்போம் அது அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு எதனை வேண்டும் வரக்கூடிய ஜனங்கள் வீதத்தையாவது ஏன் பள்ளியில காணும் பல காரணங்கள் சொல்லலாம் சரியா என்று சகோதர நாங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இதனால தான் சொன்னார்கள் ஹசரத் அலுவலாம் அவர்கள் யார் சுபகு தொழிலை வீணாக்குவானோ அவனுடைய முகத்தில் இருக்கும் நூறு என்ற பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் யார் அவனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க மாட்டான் யார் அசர் தொலை வீணாக்குவானோ அவனுடைய உடம்புடைய கூவ் அப்படியே எடுக்கப்பட்டு போய்விடும் இன்று பெரிய பொடி பில்டரை போல காட்சி அளிக்கிறார் என்றாலும் கூட அவனுக்குள்ள எல்லதமான அசிங்கங்களும் இருக்குது காட்சி தான் உள்ளுக்குள்ள ஒன்றுமே கிடையாது நோயாளியாக மாறிவிடுகிறான் நீ பொடி பில்டிங் பண்ணி பல எக்ஸசைஸ் உன் உடம்பை வளர்க்க பாஸ் ஆய் உள்ளுக்குள்ளால உன்னுடைய ரூஹு அசிங்கமாக இருக்கின்றது இதனால் உன்னுடைய உடம்பும் எந்த நலவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்ல நோயாக்கும் விந்தியை நீ பார்க்கலையா யார் மகரிப் தொல்கையை வீணாக்குவானோ அவனுடைய பிள்ளைகளின் மூலமாக தூங்கி எழுந்திருப்பான் என்றாலும் ஆரோக்கியமான உடம்பில் இருக்கும் நோயை நீக்கக்கூடிய அந்த தலைப்பை ஆற்றக்கூடிய தூக்கமாக அது இருக்க மாட்டாது அது கொரானை தொடர்ந்தால் கொட்டாய் விடும் தூக்கமாகத்தான் இருக்கும் அது சப்புக்கு வந்து நின்றால் முதலே போல வாயை வாயைக்கும் தூக்கமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் தொலையை வீணாக்கக்கூடியவனுடைய அல்லாவுடைய வாழ்நாளில் இருந்து கல்லட்டி எடுத்துடுவான் வாழ்நாள் விதமான வரக்கத்தும் இருக்க மாட்டாது அவனுடைய கபூல் செய்யப்பட மாட்டாது நல்லடியார்களுடைய துவாக்களின் பங்கு கூட அவனுக்கு கிடைக்க மாட்டாது சொல்லுவார்கள் சில நல்லடியார்களை கண்டதும் எங்களுக்காக துவா செய்யுங்க உங்களுடைய துவாலை எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்கள் துவா செய்தாலும் தொழுகையில பேணுதல் இல்லாதவனுக்கு அது கபூலாக மாட்டாது இதற்கெல்லாம் என்ன காரணம் வர்கள் இதனை கொண்டு வெற்றி பெற்றார்களோ அதனை நாங்கள் விட்டுவிட்டோம் அல்லா ஹசரத் இப்ராஹிம் இஸ்மாயில் இவர்களை எல்லாம் சொல்லி வந்துட்டு என்னத்த சொல்லுகிறான் சிவரா அறிய முடியும் அறுபது ஆயத்துக்கள் அதற்கு மேல கீழே கொஞ்சம் எடுத்து படிங்களுக்கு நேரம் உட்கார்ந்து நேரமே ஏன் இவைகளை படிக்க நேரம் இல்ல அல்லா சொல்றான் இந்த நல்ல ஒரு கூட்டம் வந்தார்கள் அவர்கள் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய மடோ இச்சைக்கு எங்காலம் மருந்து செய்யறது இதைவிட நான் பயப்படுவதற்கு எங்கே இருக்குது என் உமத்துக்கு நான் மிகவும் பயப்படுறது நீண்ட நீண்ட மேல் எண்ணங்களையும் அவருடைய மனோ இச்சைகளையும் தான் இவருடைய எல்லா கடமைகளையும் தடுக்கும் சைத்தானுக்கு சாட்டி விட்டான் அவனே ரஹ்மான் நுக்கையில் உழவு கரீன் யாரு ரஹ்மான் உடைய இந்த தொழுகைய மறந்து வாழ்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஒரு சைத்தான அவன் இவன சூதலை ஈடுபடுத்துவான் தந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஈடுபடுத்துவான் சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது தன் அறமான தினாவுலையும் ஏன் பொ தயாராகிடுவான் மற்றவன் தயாராகிடுவான் கவனம் இல்லாதவனாக செய்துங்கில உள்ளவன்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் பேனாவ மறந்து அடிச்சு கொண்டு வந்தாலும் அவனுடைய உள்ளம் அங்கே உருகும் நான் பேனாவ அனுமதி இல்லாம போட்டுக் கொண்டு வந்திருக்கிறேனே சகோதரர்களே ஒரு முக்கியமான உண்மையான சம்பவத்தை நான் இடத்துல முன்வைக்கிறேன் இந்த பேருதல் கொள்ளும் நல்லடியார்கள் தான் உண்மையிலே தொழுகையில பேருதல் உள்ளவர்கள் அவர்கள் அல்லாதவர்களிடத்தில் இந்த பேருதல் வரவே மாட்டாது ஒரு சகோதரர் அவருடைய மகளை மதுரஸாவுக்கு விட்டு இருந்தார் ரொம்ப பிரைட் ஆன கேர்ள் அவள் நல்ல புத்திசாலியான பெண்மணி ஒஸ்தாத் ஒஸ்தாக்களையும் மிகைத்த அறிவு அவளுக்கு ஆனந்தம் அடைந்தார்கள் முழு ஊரும் சந்தோஷப்படுகின்றது அறிவின் சின்னமாக திகழ்ந்தார் அந்த அளவுக்கு திறந்த ஒரு அறிவாளியான ஒரு பெண் பிள்ளை தான் அவள் இது கொஞ்சம் நாள் தான் கதிந்தது ஊரெல்லாம் அவளுடைய திறமை பிரபல்யமாக அவளுடைய பேரும் பிரபல்யமாக ஒரு நாள் மதிரசாவை விட்டுட்டே வந்துட்டாள் வீட்டுக்கு வந்து நான் இதன் பின்னால மதுரத்தால ஓத மாட்டேன் அவள் தன்னுடைய முகமூடியை கலட்டி எருந்தி விட்டாள் சாதாரண ஆடையில தன் அலங்கரிச்சு கொள்ள ஆரம்பித்து தொழுகையும் விட்டுவிட்டாள் பாப்பாவும் தலையில கை வைக்கின்றார்கள் ஆவணங்கள் பல செய்தார்கள் என்றாலும் கூட கை கூட இல்லை இறுதியில ஒரு பேருந்துள்ள மனிதண்ட போயிட்டு சொன்னார் இவர் விழிப்புணர்வு உள்ளவர் சிந்தனை உள்ளவர் அகப்பார்வை உள்ளவர் கேட்ட பதில் என்ன தெரியுமா நீங்க ஏதேனும் கோபம் பேணுதலாக இருக்கிறோம் ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு கொடுத்ததும் இல்லை பிறகு அடுத்த நாளும் பள்ளியில வைத்து அதே நல்ல மனிதனை சந்திக்கிறார் இருவரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு மசிதை விற்கும் வெளியேறியவர்கள் நடந்து சென்றார்கள் இந்த மனிதனுடைய வீட்டுக்கு இந்த நல்லடியார் கித்தாபுகள் புத்தகங்களின் மீது மிகவும் ஆர்வம் உள்ளவர் ஆசை உள்ளவர் அந்த வீட்டுக்கு போனதும் முன்னாள் சாலையில புத்தக கபட் வைக்கப்பட்டிருக்கின்றது வலியும் வைஸ் புகாரி ஷரீப் அதனுடைய பாடங்கள் கிதாபுல் வஷீ கிதாபுல் இமான் கிதாபுல் ஏத்திஸ்ரா ஒவ்வொன்றும் அங்க இருக்கின்றது கிதாபுல் ஏத்திஸ்ரா இப்பொழுது ஒவ்வொன்றாக எடுத்தார் ஆச்சரியத்தோடு ஆசையோடு பார்த்தார் கேட்டார் இது ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் பெற்றா செய்தீங்கவே மாட்டார் இது உங்களுக்கு தான் அவருக்குறது சோதனை கேளுங்க சகோதரே மன்னிப்பு கேட்டார் நெடுவர் ரெண்டு பேரும் வந்தார்கள் இவர் பள்ளியில் உட்கார்ந்தார் அவர் சந்தித்து சொன்னார் நான் புஸ்கிடத்தில் மன்னிப்பு கேட்டேன் ரெண்டு பேரும் மீண்டும் அமர்ந்து வீட்டில் இருந்த ஒரு கோல் வருகிறது மீண்டும் அவள் ஹிஜாப்ல மறைய வேண்டுமாம் எங்கே இருக்கின்றது விடயம் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க தேவையில்ல தான் என்றாலும் அஹரித்து இருந்தோம் என்றால் அதனை சேர்த்து விட வேண்டும் சேர்த்து விப்பதற்கு முறை இல்லையா பஸ்ஸும் இல்லை பிள்ளைகளும் இல்லையா இறுதி கட்டம் வரைக்கும் முயற்சி செய்யுங்க இயலாத மட்டுக்கும் அதனை சதக்காவாகவாவது அந்த மற்றவர்களுடைய அபஹரித்த பொருளை கொடுத்திடுங்க அடுத்த வீட்டு ஒரு கழித்து விட்டு போவதற்கை தயார் செய்வதற்கின்றான் இதனால தான் வாழ்க்கையில இவர்கள் அல்லது ஒரு ஓடை, தொழிலை வீணாக்கி அவர்கள் செய்து ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்கின்றார்களோ இங்கே ஈமான் கொண்டு என்ற வார்த்தைய தொழில் போட்டப்பட்டு இருக்கின்ற அதனால மீண்டும் மீமான் கொண்டு செய்து அவன் தொழுகை நிலைநாட்டினா அவர்களுடைய எனவே தொழுகையை வீணாக்க கூடியவனுக்கு எந்த அளவுக்கு மஸ்கலா பேசுகின்றார்கள் அவன் தொழுகை மறுக்காத நிலைமையில இது வாஜிப் என்பதனை மறுக்காத நிலைமையில கலா செய்தா கலத்த விட்டுடுங்க அதனை மறுத்தால் மறுத்தால் கலத்த வெட்டி முஸ்லிம்களுடைய மையவாடியிலையும் அடக்கம் செய்யாதீங்க எந்த அளவுக்கு முத்தலா பேசுகிறார்கள் மிருகம் இருக்குது நாய் தண்ணி இல்ல தொழாத ஒரு நாயும் இருக்குது மனித நாய் மனித நாய்க்கு தாகம் குடுக்காட்டி மௌத்தாயிடுவான் மிருக நாய்க்கும் தாகம் கொடுக்காட்டி மௌத்தாயிடும் இந்த நேரத்தில் ஆக சிறந்த படைப்பு என்று கூறப்படக்கூடிய இந்த மனிதன் ஆய்வு கொடுக்காதுங்க கொடுங்க இந்த மிருக நாய்க்கு அது குடித்து வாழட்டும் இவன் தாகட்டும் பொருள்களை கொடுப்பார்கள் சொல்லுவார்கள் இந்த பொருள்ல எந்த ஒரு பர்பரிவா பர்பரியாவுக்கும் பர்பரிக்கும் கொடுக்காது பர்பரிண்டா யாரு தொழிலை மீறாக்க கூடிய போது எந்த ஒரு தொழிலில் பெண்ணுக்கும் தொழில் இல்லாத ஆடவர்களுக்கும் உங்க சாப்பாடு நல்லவர்கள் சாப்பிடட்டும் அந்த நல்லவர்கள் தான் தொழில பெணுதல் உள்ளவர்கள் ஆனா சாப்பாடுகளை நான் தாம்பியமாக கொடுத்துட்டு தொழிலை மீறாக்கும் ஒரு சமுதாயம் வந்திருக்கிறது அல்லாஹ் சொல்கிறானோ அதை தத்துமாக விளங்க முடியுமா சகோதரிகளே அல்லா என்னுடைய உங்களுடைய எங்களுக்கு தந்த இந்த தொழுகைய நானும் நீங்களும் பேணுதலுடன் தொழுகுவதற்கு முற்படுவோம் குடும்பத்தோடு அதனை நிலை நாட்டுவோம் அல்லாஹ் சொல்கிறான் இறுதி முடிவு தக்குவாவுடையவர்களுக்கு தான் காற்று வேகமா வீசினாலும் அருமை நாயகன் சிந்தனை தொழுகையின் பக்கம் வறுமை ஏற்பட்டாலும் தொழுகையின் பக்கம் எங்களுக்கு தெரியவான சகோதரர்களே மனிதர்களை தான் ஞாபகத்தில் வருதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கலட்டி எடுப்போம் என்ற சிந்தனை தான் தவிர தொழுகின் பக்கம் விரையும் சந்தர்ப்பமோ அதனுடைய சிந்தனையோ எங்களை சிற்றோதி கிடையாது எனவே அல்லா சுபன் இந்த ஊர்வாசிகள் ஆகிய நம் அனைவரையும் பள்ளியை ஒளிமயமாக்கக்கூடிய உண்மையான ஐன்கால தொழுகையை உள்ளட்சத்தோட சொல்லக்கூடியவர்களாக ஆட்சி அருள் புரிவாராக வானத்தினுடைய பரக்கத்தையும் ரஷ்மத்தையும் அல்லாஹ் பொழிய செய்வான் ஆக யாருமே தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது நீங்கள் தொழுகையில விலகிடும் அதனால இங்க மேடை ஏற்றப்பட்டு இருக்கிறது எண்ணம் கொள்ளாதீங்க இது அல்லாஹ் சொன்ன தலையங்கத்துல தான் நாங்கள் பேசியிருக்கின்றோம் எனவே அல்லா எனக்கும் உங்களுக்கும் அந்த தொழுகையில இன்பம் கண்ட சகாபாக்களுடைய பாதையில் செல்வதற்கு செய்வான் ஆக அசலாத் உடைய பயணம் தொழுகை என்பதற்கு ஏற்ப அந்த தொழுகையிலே சோர்க்கத்தினுடைய காட்சியலை காணும் பாக்கியத்தை தருவானாக எவ்வளவு கூட அதனை விட்டும் விலகாது மீது பேணுதலை கடைபிடிப்பதற்கு எங்களுடைய சந்திக்கும் பொழுது குற்றமற்றவர்களாக உன்னு செய்வாயாக இதுவரைக்கும் என்ன தரக்குறைவுகள் செய்தோமோ அது மன்னித்தாக அவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக